வணக்கம் நற்றினையின் ஒருக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா கடின உழைப்பு நேர்மை விடாமுயற்சி இவையே வெற்றிக்கு அடிப்படை ஆம் கடின உழைப்பு நேர்மை விடாமுயற்சி உறுதியான சிந்தனைகள் இவையே வெற்றிக்கு அடிப்படை என்கிறார் சாகர் நன்றி வணக்கம்